ஷ்மிதரகவி மனனத்தின் பொருட்டு ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து பன்னிரெண்டாவது ஸ்லோகம் வரை அகங்காரம் ஆத்மா அல்ல என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார் பதிமூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து ஆத்மா நிர்வீகாரம் எதற்காக பிரம்மணம் நிர்வீகாரம் நிர்விகாரம் நிர்விகார நிர்விகாரோ அபேதத்வாத் அஹம் பிரம்மாஸ்மி மாற்றமற்ற இறைவனும் மாற்றமற்ற ஆன்மாவும் ஒன்றே என்பதை விளங்க வைப்பதற்காக ஆத்மா நிர்விகாரம் என்பதை சித்தாந்தம் பண்ணுகிறார் ஆச்சாரியர் லக்ஷ்மீதர கவி பதிமூணாவது படிக்கலாம் ஷட்விக்கோ தானு அறிகின்றான் எந்தவிதமான விகாரங்களும் அற்றவன் பிறத்தன் இருத்தல் பிறத்தன் வளர்தல் மாறுதல் தேய்தன் மாய்தன் என்கின்ற ஆறுவிதமான மாற்றங்களை அறிகின்ற நான் மாறாதவன் அந்நதா அறிகின்ற நானும் மாறுபவனாக இருப்பேனே ஆனால் அந்த மாற்றங்களை எப்படி என்ன முடியும் அந்நா அந்நா சொன்ன மாற்றங்களை அறிகின்ற நானும் மாறக்கூடியவனாக இருப்பேனே ஆனால் அந்த மாற்றங்களை அறிவது என்பது எங்கெனம் நிகழ முடியும் ஒரு பொழுதும் நிகழாது என்பது கருத்து சென்ற வகுப்புக்கும் இது கொஞ்சம் லைட்டாக இந்த கருத்தை மாற்றியிருக்கும் லேசா அந்நாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இல்லையாயின் அப்படின்னு சொன்னோம் ஆனால் இப்போ என்ன சொல்றோம் மாற்றங்களை அறிகின்ற நான் மாறக்கூடியவனாக இருப்பேனே ஆனால் அப்படி இல்லையாயின்ங்கிறது அர்த்தம் இருப்பேனே ஆனால் அந்த மாற்றங்களை நினைப்பது மாற்றங்களை உணர்வது எப்பொழுதும் நிகழ முடியாது நிகழவே முடியாது மாற்றங்களை உணர்வது என்பது எந்த முறையிலும் முடியாமல் போய்விடும் என்பது கருத்து ஆக நெர்விகார அகமஸ்மை இப்போ சந்தேகம் கிளப்புகிறான் தூர் விகாரத்துக்கும் வேற்றுமையா ஒற்றுமையா சொல்லு விகாரி விகாரம் விகாரம் என்ன மாற்றம் விகாரிங்கிறது மாற்றங்களை உடையவன் மாற்றங்களை உடையவனும் மாற்றங்களும் ஒன்றா வேறா சொல்லுவாவோ அப்படிங்கிறாங்க குணம் குணி அப்படின்னு சொல்லுவோம் தர்ம தர் தர்மமான ஒரு குணம் ஒரு குணம் இருக்கு சத்தியத்தை பேசுற ஒருத்தங்க சத்தியம் இருக்கு சத்தியம்னு தனியா ஒண்ணு உட்கார்ந்து பேசுறவங்க கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை ஆகவே குணம் எப்பொழுதும் குணியை சார்ந்துள்ளது அந்த நியாயத்தின்படி அனைத்தையும் உடையவன் விகாரி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் விகாரங்களை அறிகின்ற எனக்கு விகாரம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் அப்படியானால் விக்காரங்கள் எவனுக்கு விகாரங்கள் அப்படின்னு கேள்வி இதனுடைய சாரம் என்னன்னா அகங்காரத்துக்கு அகங்காரத்துக்குத்தானே தவிர சாட்சிக்கு அகங்கார சாட்சிக்கு விகாரங்கள் இல்லைன்னு நிரூபிக்க போறோம் இப்ப ஒரு புது ப்ராப்ளம் வந்துருக்கு என்ன ப்ராப்ளம் ஆறு விதமான மாற்றங்களை அறிகின்ற நான் மாறாதவன் சொல்றீங்க அப்ப ஆறு விதமான மாற்றங்கள் எவனுக்கு நடக்குது உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா யாருக்குதான் இந்த ஆறுவித மாற்றங்கள் நடக்கிறது அது தானாவே நடக்குதுன்னு சொல்ல முடியுமா விகாரங்கள் விக்காரியை சார்ந்து தானே இயங்க வேண்டும் இப்ப சன்னியாசங்கிறது ஒரு மனிதனை சார்ந்திருக்கு அதனால தான் சன்னியாசி சந்யாசியிடம் சந்நியாசம் இருக்கிறது அதனால மாடிபிகேஷன் அந்த ஏதோ ஒரு பர்சனுக்கு தானே இருக்க முடியும் ஏதோ ஒரு வஸ்துக்கு தானே இருக்க முடியும் ஆகையினால நீங்க ஜாகிரதையா கொஞ்சம் பேசுங்களேன் அறிகின்ற எனக்கு விகாரம் இல்லை என்று எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னா பதினாலாவது ஸ்லோகத்துக்கு வேற்றுமையா ஒற்றுமையா சொல்லுங்கள் பார்க்கலாம் வேற்றுமைன்னு சொன்னா டேபிள் வைட்டு இந்த கடிகாரத்துக்கும் என்ன வேற்றுமையோ அந்த மாதிரி ஆயிடுமே அப்ப நான் விகாரத்துக்கு சாட்சியெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருக்கணும் அது வேற இது வேற ஆச்சு தேவையில்லாத வார்த்தை ஆடு குதிரை ரெண்டும் ஒண்ணுதான் அப்பவும் சரி வராது என்ன ப்ராப்ளம் ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்ன அப்ப தெரிஞ்சுக்கிறவன் யாரு விக்காரத்தை இப்ப நான் அந்த சொல்றது புரியும் அவ்ளதான் சொல்ல போறேன் ஏன்னா இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சேதனமான விகாரிக்குத்தானே சேத்தனமான விகாரிக்குத்தானே அப்படியான ரெண்டும் வேறேன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் ரெண்டு ஒண்ணும் சொன்னா என்ன பிராப்ளம் தெரியுமோ அப்ப அறியறது யாருன்னு கேள்வி வந்துடும் அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு தான் ஐயா சிதாபாசன் இருக்காரு அகங்காரி அஹங்காரா இருக்காரு அவர் தான் அவரையும் தெரிஞ்சுக்கிற எனக்கு விகாரம் இல்லை புரியுறது இல்ல இப்போ ஸ்தூல சூக்ம ஷரீரம் இருக்கு ஸ்தூல சூக்ம ஷரீரம் இருக்கு எல்லாமே காரணமே அதுல அந்த விக்காரிய தவிர அவன்தான் கர்த்தா போக்தாவே தவிர அந்த பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு இருப்பாக இருக்கிற நினைவு இப்படி நான் இருக்கு நினைச்சுக்கோங்க புரிய இருக்குச் பதில்ல விகாரி விகாரம் விகாரிக்கும் விகாரத்துக்கும் பேதமா அபேதமான கேள்வி பேதம்னு சொன்னா ஆடு மாடு மாதிரி தனித்தனியா வேறாக இருக்குன்னு சொன்னா அதை விளங்கிக்கவே முடியாது எப்படி விக்காரம் இங்கேயோ நடக்குது அப்ப நான் என்ன பண்றேன் நான் இங்க உட்கார்ந்துகிட்டு உடம்புக்குத்தானே விகாரம் நான் கொஞ்சம் அப்படியே காத்தாட் சிவானந்த ஜூடாவில் ரவுண்ட் வரேன்னா நான் விகாரி விகாரி வேற விகாரம் பாடிக்கிட்டு தானே அப்ப நான் முடியுமா முடியாது வேற இல்லை சரி ஒண்ணுன்னு சொன்னா விகாரத்தை தெரிஞ்சுக்கிறது யாரு அப்படின்னு கேள்வி வந்துடும் கேள்விக்கு சமாதானம் சொல்றதுதான் இனி வரக்கூடிய ரெண்டு ஸ்லோகம் ஸ்லோகத்தை படிக்கலாம் தேன தேனஹிரூணே அனுசாாத்திருத்திணு வித்தன அந்தந்த விக்காரங்களோடு அந்தந்த விக்காரங்களோடு கவனமாக புரிஞ்சுக்கணும் அந்தந்த விக்காரங்களோடு என்னது அஸ்தி விக்காரம் ஜாயத்தை விக்காரம் வர்த்தத்தை விக்காரம் இதெல்லாம் சொல்றோம் அந்தந்த விகாரங்களோடு தோன்றுகிறான் யாரு விகாரி தோன்றுகிறான் அந்த விக்காரி ஒடுங்குகிறான் அகம் பாலகா அஸ்மி வந்துட்டான் அப்புறம் பாலகா கதவான் பால விக்காரி போயிட்டான் நான் பாலனாக இருக்கிறேன் அப்படின்னு விவகாரம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன அந்த பாலனாக இருக்கிறேங்கிற விவகாரம் போயிடுத்து இப்ப என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்ற அப்புறம் ஒரு கணமும் முகு ஒவ்வொரு கணமும் நான் என்ன ஆகிறேன் அந்தந்த விகாரங்களோட தோன்றுகிறேன் அந்தந்த விகாரங்களோடு ஒடுங்கி விடுகிறேன் புரிஞ்சிருக்கும் இப்ப இப்ப தெளிவா புரியும் அப்போ விக்காரத்தோட நானும் சேர்ந்து வர்றேன் நானும் விகாரத்தோட சேர்ந்து ஒடுங்கிடுறேன் உடைய விகாரி வஸ்துனகா அந்த விகாரங்களை உடைய விகாரியானவனுக்கு விக்காரி வஸ்துனகன் நினைத்தோம் விகாரியாக இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு அகங்காரம் தான் விகாரி அனுசந்தாத்தா அனுசந்தாத் தர்த்த மூன்று காலத்திலும் விடாம மாற்றங்களை கவனிக்கிறது இருக்கே அந்த மாற்றங்களை உணரும் தன்மை என்பது அதற்கு எப்படி வர முடியும் அதுதான் கூடவே தோன்றுகிறது அதுதான் கூடவே அழிகிறது ஆகவே விகாரியும் விகாரமும் ஒன்று என்று சொன்னால் அந்த மாற்றங்களை அறிவது யார் கேள்வி வருவார் குத்தஹந்து நம்ம அதை அறியறோம் எதனால அறியறோம் அனுசந்தாத் தாத்தா மாற்றங்களை உணர்பவன் யார் அப்படியானால் அப்படின்னு கேள்வி அப்ப என்ன பதில் சொல்லணும் அகங்காரி தான் விகாரி அகங்காரம் அகங்காரம் தான் ைத்தன்யம் அகம் அம் நிர்விகாரஸ்வரூபம் நிர்விகாரமாகிய நான் பிரதிபிம்ப சைதன்ய சைதன்யத்தின் வாயிலாக விகாரியாக தோன்றுகிறேன் ஆனால் உண்மையில் விகாரி தன்மை எனக்கில்லை பிரதிபிம்பத்திற்குத்தான் ரிஃப்ளக்ஷனுக்கு தான் எனக்கு இல்லை அப்படின்னு புரிய வைக்க போறார் அப்போ அதுவே மாற்றங்களை அனுபவிக்கிற அந்த விகாரியே மாற்றங்களை அனுபவிக்கின்றவன் மாற்றங்களை உணர முடியாது சித்தாந்தம் சித்தாந்தம் என்ன அகங்காரிக்குத்தான் விகாரமே ஆத்மாவுக்கு விகாரம் இல்லை என்ன அர்த்தம் அகங்காரி அஹங்க அஹங்காரைதான் அந்த விக்காரம் அந்த விக்காரம் சிதாபாசன் விகாரி புரிஞ்சிருக்கணும் சிதாபாசன் வந்து கரணம் வந்து அந்த கரணத்துல அந்த கரணம் சரீரம் எல்லாமே விகாரம் தான் அந்த கரணத்தினுடைய விகாரமும் விகாரமும் அகங்காரமான விகாரிக்குத்தானே தவிர சுத்த சைதன்யமான நிர்விகாரிக்கு இல்லை என்பது கருத்து அதனால இவர் என்ன சொல்றார் அது எப்படி இட விடாம நினைக்க முடியாது அதுதான் தூங்குற போது முடிஞ்சு போயிடுறது தூங்குற போது அது ஒடுங்கி போயிடுறது இல்லையா அகங்காரம் அது எப்படி மாற்றங்களை அறிய முடியும் தூங்குற போது ஒடுங்கி போகிறது அது மாற்றங்களை அறிய முடியாது விகாரத்தோடு தோன்றுகிறது விகாரத்தோடு ஒடுங்கி விடுகிறது ஆனால் ஆன்மா தோன்றுவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை ந ஜாயத்தேவா கதாச்சி ஆன்மா தோன்றுவதும் இல்லை ஆன்மா ஒடுங்குவதும் இல்லை என்பது கருத்து இந்த கடைசியில இந்த கருத்து ஸ்லோகத்துல என்னன்னா அனுசந்தாத்ருதா குதா அப்படின்னா அந்த விக்காரிக்கு அந்த விக்காரிக்கு மாற்றங்களை உணரும் தன்மை எப்படி வர முடியும் பின்னி பிணைந்து இருக்கின்ற அந்த விகாரிக்கு மாற்றங்களை உணரும் தன்மை என்னிடம் வர முடியும் வர முடியாது ஆகவே என்ன பண்ணணும்னா சுத்த சைதன்யம் தான் நிர்விகாரம்னு சரி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் மம்வு அறியான் அதே சமயம் விகாரியாகவும் இருக்கான் எப்படி அறியறான் அதே சமயம் அவனும் விகாரியா இருக்கான் மாற்றங்களை அறிபவன் மாற்றங்களை அறிவும் செய்கிறான் தேன தேனகி ஜாயத்தே லீயத்தை ஜாயத்தே லீயத்தை ஜாயத்தே லீயத்தை அதுக்கு சரி ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னேன் பார்க்கலாம் அப்படின்னா இந்த கற்கள்ல வகைகள் கற்கள் பல வகைகள் இந்த ஜுவல்ஸ் இருக்க வைரம் வைடூரியம் எல்லாம் சொல்கிறோமே இதுவும் கல்லு தானே ஸ்டோனில் ஒன்று தானே அது இதுவும் கருங்கல்லும் ஸ்டோன் தான் வைரமும் ஸ்டோன் தான் ரெண்டுமே கல்லு தான் கல்லுங்கிற ரெண்டுமே மாற்றம் இல்லை ஆனால் இந்த கல்லுக்கு பிரகாசம் சுவாவம் இல்லை இந்த கல்லுக்கு பிரகாசம் சுவாவமாக இருக்குது திருஷ்டாந்த நல்லா புரிஞ்சுங்க ரெண்டும் கல்லுங்கிற ஜாத்தியில ரெண்டுலையும் ஏற்றுமை இல்லை ஆனா இந்த கல்லுக்கு ஒளி இல்லை அந்த கல்லுக்கு ஒளி இருக்கு அது மாதிரி அது மாதிரி மாற்றங்களை மாறப்படுகின்ற பொருளை அறிவதும் மாற்றங்களும் பொருள்கள் மாறுகின்றன அதுவும் சரி மாற்றங்களை அறிவுனும் சரி ரெண்டு பேருமே மாறக்கூடியவங்கதான் எப்படி கல்லுன்னு ஒரே உலகம் சொன்னு அதுவும் கல்லுதான் மாற்றங்களும் மாற்றங்களை அறிபவனும் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஆனா மாற்றங்கள் தாங்கள் மாறுகிறோம் என்பதை அறியாது மாற்றங்களை அறிபவன் மாற்றங்களையும் தன்னையும் மாறுகிறோம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறான் அப்படி வச்சுக்கலாமே புரிஞ்சுட்டா அதாவது மாற்றங்கள் நிகழ்கின்றன மாற்றங்களை அறிபவனாகிய நானும் இருக்கேன் மாற்றம் மாற்றங்களை அறிபவன் மாற்றங்களை அறிபவனாகிய நானும் மாறிக்கிறேன் மாற்றங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றன ரெண்டு பேருக்கும் என்ன குவாலிபிகேஷன் அதுவும் விகாரம் நானும் விகாரம் தான் நான் விகாரி விகாரம் விகாரம் அது ஜட விகாரம் அப்படி சொன்ன புரிஞ்சு நான் வந்து ஜட விகாரம் ரெண்டுக்கும் விகாரம் ஒரே ஜாதி தான் ரெண்டு ஷிலா ஜாதி தெல்லாம் சரீரத்துக்கு வர்ற ஜட விகாரம் ஆனா நான் வந்து அறியிறேனே அறியிற நான் வந்து சேத்தன விகாரம் அப்படி வச்சு போவேங்கிறாவேன் யாரு பௌத்தர்கள் வச்சுப்போம் கொஞ்சம் மரியாதை கொடுப்போம் மனிதனை மதிக்கணும் இல்லையா மனிதனை மதிக்கணும் தத்துவத்தை மதிக்கிறது இல்லைங்கிறது வேறு விஷயம் மனிதனை மதிக்க வேண்டியது மிக மிக அவசியம் தத்துவம் எல்லாம் மனிதனை மதிக்காமல் இருந்துட்டோம்னா அந்த தத்துவத்தை படித்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை தத்துவங்கள் மனிதனுக்கு மனிதன் மாறும் அது தவறில்லை ஏதோ ஒன்றும் ஒழுங்காக பிடிச்சுட்டு இருக்கணும் அரை உருவாக தான் பிடிச்சுட்டு இருக்கிற கொள்கையை நல்லா திருடமாக புரிஞ்சு வச்சிருந்தா சரி அவ்வளோதான் அறமுறையா இருக்க வேண்டாம் எதுலையுமே இப்ப இந்த விஷயம் புரிஞ்சுடுறதுப்பா நீ சொல்ற பாரு சேத்தன விகாரம்னு வச்சுப்போமே அப்படின்னு நீ சொல்ற அதாவது சேத்தன இப்ப இதனுடைய தாப்பர் என்னன்னா அகங்காரம் தன்னுடைய மாற்றத்தை தானே அறிகிறது என்று வைத்துக் கொள்வோமே புதிதாக எனக்கு யா சுத்த சைதன்யம் உன்னதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை போய் நிரூபிக்காரன் சொல்லிட்டு இருக்கேன் புரியதில்ல ப்ராப்ளம் எங்க அவன் எதுக்கு எழுதி வேண்டாம்னு சொல்றாங்கிறது புரியுது இல்லை பௌத்தர்கள் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்பது புரிகிறது அல்லவா அகங்காரத்தையே சாட்சியே வச்சு நிடுவோமே என்னதுக்கு ஸ்பெஷலா அகங்காரஸ் சாட்சி அது சுத்த சைதன்யம் சர்வகதம் நித்திய சுத்த புத்த முக்த பரிபூரண சச்சிதானந்தம் பிரம்ம என்ன விஷயமா என்னத்துக்கு தேவையில்லை அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி மண்டையை உடைச்சு உங்க மண்டை உடைச்சு என் மண்டை உடைச்சு அப்படிங்கிறாங்க அவர் சொல்றார் அது வந்து சேத்தன விகாரம்னு நீ சொன்னாலும் கூட சேத்தன விகாரம்னு சொன்னாலும் கூட அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது அவ்வளவுதான் அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது மாற்றங்களை அறிகின்ற அகங்காரம் என்று நீ சொன்னாலும் கூட அந்த அகங்காரம் தன்னுடைய மாற்றத்தை தானே உணர முடியாது தானே உணர முடியாது அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா கஷ்டன கஷ்டன யாரும் யாருன்னா இந்த அகங்காரத்தோட சேத் அகங்காரம் மாத்திரம் இப்ப சுத்த சைதன்யத்தை பத்தி பேச்சில்ல சுத்த சைதன்ய பத்தி இப்ப பேச்சில்ல இது வந்து இது ஒரு கவுண்டர் கொஸ்டின் மாதிரி என்ன கேக்குறாரு நான் விஷயத்த சொல்லிடுறேன் அவங்களுடைய மத கருத்துப்படி ஒரு க்ஷணம் இருக்கிற ஒரு க்ஷணம் இருக்கிற ஆத்மா இன்னொரு க்ஷணம் இல்லை கஷணத்துக்கு கஷணம் மாறிட்டே இருக்கு விகாரியும் மாறிக்கிட்டே இருக்கான் மாறுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறான் நான் மாறிக்கிட்டே இருக்கேன் மாறிக்கிட்டே இருக்கிறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு க்ஷணம் இருந்த நீ அடுத்த கஷணம் இல்லை என்னது ஒரு க்ஷணம் இருந்த நீ அடுத்த க்ஷணம் இல்லை அடுத்த க்ஷணம் இருந்த நீ அதுக்கு அடுத்த கஷணம் இல்லை நான் உன்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ எப்ப வர்ற எப்போறேங்கிறத உனக்கு தெரியாத போது நீ எப்ப வர்ற எப்ப போறேங்கிறது உனக்கு தெரியாத போது மத்ததெல்லாம் மாறுதுன்னு எப்படியா கண்டுபிடிக்க போற நீயே மாறுறவன் சொன்னா நீயே மாறிக்கிட்டு இருக்கிறவன் சொன்னா மாறக்கூடிய பொருளை நீ எப்படி தெரிய முடியும் கேள்வி புரியுறதில்ல நீயே ஒரு கஷணம் இருந்து இன்னொரு கஷணம் இல்லை அப்படி இருக்கிற போது அது வந்து ஓயாத மாறி மற்ற பொருளையும் நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உன்னோட மாற்றத்தையே உனக்கு தெரியாத போது நிகழ்கிற மாற்றத்தை நீ எங்கேயா தெரிஞ்சுக்க போறதோஸ் அவ்வளவுதான் உன்னோட மாற்றத்தையே உனக்கு தெரியாத போது வேகமா நடக்குது ஆனா தெரியல என்ன அது நீ சும்மா சொல்லப்படாது சும்மா நீ பாட்டு என்ன சொல்லப்படாது உன்னோட மாற்றத்தையே உனக்கு தெரிந்து கொள்ள முடியாத மற்றவர்களுடைய மாற்றத்தை நீ முதல் கஷணம் இல்லை அடுத்த கஷணம் இல்லை இடையில் இருக்கிற பொழுதும் இல்லாத சமாளம் தான் ஏதாவது மாறிட்டே இருக்கிய ஆத்மாப்பா மாறிண்டே இருக்க கேள்வி எவனும்ம நாசம் வச்ச திருஷ்டும் அருகதி தன்னுடைய தோற்றத்தையும் தன்னுடைய ஒடுக்கத்தையுமே அறியப் போவதில்லை தன்னுடைய தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் தானே அறியப்போவதில்லை ஏனென்றால் தௌகி அவை இரண்டும் எது தோற்றமும் ஒடுக்கவும் உன்னுடைய மத கருத்துப்படி முன்பு கடைசி கணந்தான் தோற்றம் முன்பு இன்மையின் கடைசி கணம்தான் தோற்றம் பின்பு இன்மையின் முதல் கணம்தான் ஒடுக்கம் பின்பு இன்மையின் முதல் கணந்தான் ஒடுக்கம் அப்படி இருக்க ஒவ்வொரு கணமும் தோன்றி உடனே மறைகிற உண்மையே உனக்கு நான் தோன்றியே நினைச்சுட்டேன் அதுக்குள்ளே மறந்துட்டேன் இல்லையா ஒரு கஷணம் வந்தேன் அதுக்குள்ள நான் வறஞ்சிட்டேன் அது என்னன்னு நான் வந்ததே எனக்கு தெரியாம போற போது நான் வந்து மாறிட்டே இருக்குங்கிறத நான் எப்படி தெரிகிறது அது ஒரு நாளும் நடக்காதுப்பா நீ சொல்ற மாதிரி கணிக்க விஞ்ஞானவாதம் இங்கே எடுபடாது கணிக்க விஞ்ஞானவாதம் இங்கே எடுபடாது என்னன்னா ஆத்மா மாறுகிறதுங்கிற சித்தாந்தம் ஒத்துக்க முடியாது ஆத்மா மாறுகிறதுங்கிற சித்தாந்தம் ஒத்துக்க முடியாது அகங்காரம் மாறினாலும் கூட அகங்காரத்துக்கு சாட்சியா நான் இருக்கேன் இல்லையா அதனால நான் நெல்விகாரியா இருக்கேன் நான் நெல்விகாரியா இருக்கேன் நான் மாறாதவன் என்னோட சேர்ந்து இருக்கிறதுனால நான் நான் வந்து அகங்காரத்தின் மூலமாக மாற்றங்களை கவனிக்கின்றேன் அகங்காரம் இல்லாத போதும் நான் இருக்கிறேன் அகங்காரம் தோன்றும் போதும் அகங்காரம் ஒடுங்கும் போதும் அதை நான் அறிகிறேன் அகங்காரம் தோன்றும் போதும் அகங்காரம் ஒடுங்கும் போதும் அதை நான் அறிகிறேன் நான் மாறாதவனாக இருக்கிறேன் அதே சமயம் மாற்றங்களை கவனிக்கிறேன் நான் மாறுறேங்கிறத நீ சித்தாந்தம் பண்ண முடியாது நிரூபிக்க முடியாது ஆகையினாலி அவைகளோ வெனில் அவை இரண்டோ வெளில் அவை இரண்டோ வெளில் என்ன உற்பத்தியும் நாசமும் ஜென்மமும் நாசமும் பிராக் அபாவ சரமக்ஷணம் பிராக் அபாவ சரமக்ஷணம் உத்தர அபாவ பிரதம கஷணம் உத்தர அபாவ அப்ப நான் மாறிக்கிட்டு இருக்குங்கிறது நான் இப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது சொல்றதுக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் பண்ணி அவங்கள அவர்களை நீக்கிவிட்டோம் மாறாமல் இருக்கிறது நான் ஒருபொழுதும் மாறாதவன் எனக்கு தோற்றமும் எனக்கு ஒடுக்கமும் இல்லை தோன்றுவதையும் ஒடுங்குவதையும் நான் அறிகிறேன் தோன்றுவதையும் ஒடுங்குவதையும் நான் அறிகிறேன் என்னையே நான் தோன்றுவதாகவும் ஒடுங்குவதாகவும் கருதி கொண்டு விட்டால் அப்படியானால் தோற்றங்களையும் ஒடுக்கத்தையும் அறிவன் யாருங்கிற கேள்வி நான் வரும் கேள்வி நான் சந்தேகங்கள் எழும் புரிந்துகொள் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் அறிபவன் ஒரு தோன்றாதவன் என்று மாறாதவன் என்று புரிந்துகொள் அதற்கு பிறகு நீங்கள் சொல்றதெல்லாம் என்னால் நம்பவே முடியல என்ன விஷயம் தெரியுமா அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து மோக்ஷம் வேணும்னா ஞானம் வேணுங்கிறீங்க ஞானம்னா என்ன சொல்கிறீங்க ஆத்மாதான் சத்தியம் ஆத்மா பிரம்மன் பிரம்மன் ஒன்று தான் ஒன்று இந்த உலகம் இந்த மனசு புத்தி இதெல்லாம் ஒரு மாய தோற்றம்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த ஞானம் வந்த பிறகும் இந்த மாயத் தோற்றம் கண்டின்யூ பண்றதுனால அது எப்படி என்னை பாதிக்கத்தானே செய்யும் ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு சப்ஜெக்ட் ஞானம் வந்ததுக்கு பிறகும் கூட உலகம் இருக்கத்தானே இருக்கு இதை மாயத் தோற்றம்னு சொல்றீங்க பாடி அதாவது புத்தி பாடி மைண்ட் இன்டெலக்சுவல் காம்ப்ளெக்ஸ் மித்தியாங்குறீங்க வேர்ல்டு மித்தியாங்கிறீங்க எவ்ரி இஸ் மித்தியாங்கிறீங்க அன்ரியல்னு சொல்றீங்க நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்றீங்க நல்லா துணி உடுத்திக்கிறீங்க எல்லார மாதிரியும் விவகாரம் பண்றீங்க பேசுறீங்க எல்லாம் பண்றீங்க சாதாரண மாதிரி தான் இருக்கீங்க என்ன பெரிய வித்தியாசம் ஆகையினால உங்களுக்கும் உலகம் இருக்கத்தானே இருக்கு எங்களுக்கும் உலகம் இருக்கத்தானே இருக்கு நான் சொல்றேன் ஞானத்தினால மோற்றங்கறதெல்லாம் சும்மா கட்டுக்கத ஆகையினால அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பாதிக்கத்தான் செய்யும் இருக்கத்தானே இருக்கு அது விட்டுடுமா என்ன நீங்கள் சும்மா வாயில் சொன்னால் போராது அப்படின்னு நினைக்கலாம் ஹே ஹே சிஷ்யா சிஷ்யனாக இருந்தா சிஷியன் இப்படி கேட்க மாட்டான் எனக்கு அப்படி தோன்றுகிறது குருவே அப்படின்னு தான் சொல்லுவான் தான் சொல்லுவான் அப்படி ஒருவேளை கேட்குறான்னு வச்சோம் அப்போ அப்பா நீ விஷயம் தெரியாம புரியாம பேசுறேன் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு உலகம் தெரியுங்கிறது வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொன்னா உனக்கு ஸ்ரத்தையும் விசுவாசமும் உண்மையான பக்தியும் இருந்தா இதை நீ மறுக்க முடியாம ஏத்துதான் ஆகணும் ஆனா உனக்கு ஸ்ரத்த இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் உனக்கு உண்மையிலே இந்த ஞானம்தான் வாஸ்தவம் சத்தியம்ங்கிறத ஒத்துக்கொண்டா மறுக்க முடியாது நான் உனக்கு வந்து ஏதோ சும்மா மேற்போக்காக சொல்லலை ஸ்ருத்தியை வைத்து கொண்டு பேசுகிறேன் யுக்தியை வைத்து கொண்டு பேசுகிறேன் அனுபவத்தை வச்சு கொண்டு பேசுகிறேன் அதுக்கப்புறமும் உலகம் இருக்கத்தானே இருக்கு எல்லாம் இருக்கத்தானே பாதிக்காம எப்படி இருக்கும்னு சொல்றேன் கேட்குறியே நான் இப்போ உனக்கு சொல்றேன் பாரு ஒரு இந்த ஞானம் வந்த பிறகு ஞானம் வந்த பிறகுன்னா என்ன இந்த ஞானத்தை நீ உண்மையாக பிறகு கேஷுவலாக கேட்காம சீரியஸாக கேட்ட பிறகு அது உனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு கேட்ட பிறகு நான் உனக்கு கேரண்டி தரேன் நிச்சயம் எதுவும் ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது கேரண்டி தரேன் ஆனால் உனக்கு ஸ்ரத்த இம்பார்ட்டன்ட் பக்தி இம்பார்ட்டன்ட் குரு பக்தி சாஸ்திர பக்தி ஈஸ்வர பக்தி எல்லாம் இருக்கணும் இத்தனையும் இருக்குமானால் நான் சொல்கிற வார்த்தையை நீ மறுக்க முடியாமல் ஏற்றுக்கத்தான் போகிறேன் ஸ்ரத்தாமயோயம் புருஷா இந்த மாதிரி தான் ஸ்ரத்த மயமானவன்கிறார் பகவான் அதுக்குன்னே ஒரு அத்தியாயத்தை ஒதுக்கிட்டார் பகவான் நீ உலகத்தில் ஸ்ரத்தை வச்சுருக்க நான் சாஸ்திரத்தில் ஸ்ரத்த வைக்க சொல்கிறேன் வாத்தீந்திரியமான விஷயங்களில் ஸ்ரத்த வைக்க சொல்கிறேன் நீ இந்திய விஷயங்களில் ஸ்ரத்த வச்சுருக்க நான் அத்தீந்திரியமான விஷயங்களில் ஸ்ரத்த வச்சுருக்கேன் இந்திரிய விஷயங்களில் ஸ்ரத்தை வைக்கிறது என்ன அதோட நீ இணைஞ்சி போயிட்ட நீ அதை உண்மைன்னு நம்புகிற ஆகையினால நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு நாளும் எந்த சமயமும் இந்த ஞானம் பெற்ற பிறகு ஞானம் பெற்றத்துக்கு பிறகு ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது தோற்றம் தோற்றம் தோற்றம் தான் சந்தேகமே இல்லை நீ எத்தனை தடவை திரும்பி கேட்டாலும் இதுதான் உண்மை உனக்கு நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன்ப்பா காணல் நீரை நீ கண்ணால் பார்க்குறேன் உனக்கு முதல்ல நீ வேகமா அது காணல் நீர்ன்னு தெரியாம நீர்ன்னு நினைச்சு வேக வேகமா ஓடி போற அதுக்கப்புறம் உனக்கு புரியுது போனதுக்கு பிறகு அது நீர் இல்லை ஏதோ ஒரு தோற்றம்னு தெரியுது தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட உனக்கு அந்த அது வெறும் தோற்றம்னு புரிஞ்சதுக்கு பிறகும் கூட கண்ணுக்கு அனுபவம் உனக்கு நீர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது நீர் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நீ பிரவர்த்திக்கின்றாயா என்ன நீர் கண்ணுக்கு எ இருக்கிற மா மாதிரி தோன்றுகிறது கண்ணுக்கு நீர் இருக்கிறது என்று தெரிகிறது அறிவு சொல்லுகிறது நேரே நீர் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறது நீர் இல்லை என்று அறிவு சொல்லுகிறது கண் சொல்லுகிறது நீர் இருக்கிறது என்று நீ அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயா கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயா அறிவுக்குத்தானே முக்கியத்துவம் கொடுப்ப அந்த நீர் இல்லை நீருங்கிறது ஒரு மாய தானே நீ அதை போய் நீர்னு நினச்சி ஓடுவியா ஓட மாட்டேன் ஏன்னா நீ அறிவு பூர்வமாக வாழ்கிறான் அதனால இந்த உலகம் வந்து காணல் நீர் தான் சந்தேகமே இல்லை மனைவி மக்கள் குடும்பம் பதவி எல்லாம் நாடு நகரம் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய உத்தமமான வஸ்துக்களும் சரி வேத வேதாந்த சாஸ்திரங்களும் சரி இன்னொன்று வரப்போறது வேத வேதாந்த சாஸ்திரங்களும் சரி என்னவா இருந்தாலும் சரி எல்லாமே மாயத் தான் அப்படின்னு வேதாந்தம் சொல்வது வேதாந்தி குருவா இருக்கட்டும் நீக்கி நீ நாடி ஓட மாட்டாயோ அதுபோன்று இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு உலகம் உன்னை தொடக்காது அப்பொழுது நீ ஒன்று புரிந்து கொள்வாய் இந்த உலகம் ஒருபோதும் இருந்ததும் இல்லை இப்பொழுதும் இல்லை இனியும் இருக்க போவதும் இல்லை இருந்ததாகவும் இருந்து கொண்டிருப்பதாகவும் இருக்க போவதாகவும் எண்ணிக்கொண்டிருந்ததெல்லாம் அறியாமை அறியாமை அறியாமை என்று புரிந்து போகிறாய் அவ்வளவுதான் அந்த கருத்தை விளக்கிறதுக்கு தான் பதினாலுனா அப்பேத்து அப்ப அகம் இம் நகாஷே இவதி எந்த உணர்வினால் பிரகாஷம் இங்கே ஒளின் அர்த்தம் எந்த ஒரே ஒளியினால் ஒரே ஒளியின் நிமித்தத்தால் நிமித்தத்தினால் காரணத்தினால் நான் நான் இல்லை நான் இல்லை என்ற சொல்லானது விழிப்பிலே கூறப்படுகிறதோ நான் என்ன சொல்றேன் எனக்கு என்ன தெரியவே இல்லையே தூக்கத்தில் எனக்கு என்ன தூக்கத்தில் தெரியவே இல்லையே உனக்கு உன்னை தூக்கத்தில் தெரியவே இல்லைங்கிறது எவனுக்கு தெரிஞ்சது அதான் கேள்வி பிரகாச ஏகபந்தனா பிரகாசத்தின் நிமித்தத்தால் நிபந்தனையினால் நிமித்தத்தால் நான் விளங்கவில்லை என்ற சொல்லானது சொல்லானது கூறப்படுகிறது நான் வந்து தூக்கத்தில் இல்லை முடிச்சுட்டு இருந்தேன் கனவு காணிற இருந்தேன் தூங்குகிற போது நான் இல்லை அப்படின்னு எந்த ஒளி எதனுடைய உணர்வை வைத்துக்கொண்டு சொல்லுகிறாய் நான் இருந்தேன் நான் இல்லை என்று எதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறாயோ அது எப்பொழுதும் இருக்கிறதப்பா அது வந்து எப்பொழுதும் இருக்கிறதா தம் ஸ்வப்பிரகாசம் ஆத்மானம் அந்த ஸ்வயம்பிரகாசமான ஆத்மாவை அந்த ஸ்வயம் பிரகாசமான தூக்கத்தில் வந்து நான் இருந்தேன்னு எனக்கு தெரியல அஜ்ஞானம் அங்கே ஒரு ஞானமும் இல்லை விழிப்படை வந்து நான் இருக்கிறேங்கிற ஞானம் இருக்குது விழிப்படை ஞானம் இருக்குது உறக்கத்தில் அஜானம் இருக்குங்கிறது யாருக்கு இருக்குது இதை ஏற்கனவே நான் ஒவ்வொரு கோணத்தில் சொல்லியிருக்கேன் ரிலேட்டிவ் நாலெட் ரிலேட்டிவ் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது விவகார விஷயத்துலையும் சொல்லலாம் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் எனக்கு இக்னரன்ஸ் இருக்குது எனக்கு வேதாந்த சாஸ்திரத்துல எல்லாம் எனக்கு நாலெட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரிலேட்டிவ் நாலட்ஜ் ரிலேட்டிவ் இக்னரன்ஸுன்னு இதையும் சொல்லுவோம் இங்கே என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு சொல்கிறேன் தூக்கத்தில் அது என்னது அஜ்ஞானம் முழிக்கிற போது என்ன சொல்கிறேன் எனக்கு எல்லாம் தெரிகிறதுன்னு சொல்கிறேன் ஞானம் அப்போது விழிப்பு நிலையில் ஞானமும் உறக்க நிலையில் அஜ்ஞானமும் இருக்குது அஜானம் இருக்கிறதுனால என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல நான் இருக்கிறேங்கிறது எனக்கு உறக்கத்தில் விளங்கல நான் உறக்கத்தில் இருக்கிறேங்கிறது எனக்கு விளங்கல ஏன் விளங்கலன்னா அங்கே வந்து விளங்கிக்கிறதுக்கு மீடியா இல்லை விளங்கிக்கிறதுக்கு மீடியா இல்லை முடிக்கிற போதும் கணவளையும் விளங்கிக்கிறதுக்கு மீடியா இருக்கு மீடியா இருந்தாலும் இல்லாட்டாலும் சப்ஸ்ட்ராட்டம் அதிஷ்டானம் இருக்குமா இருக்காத சொல்ற அதை வந்து தெரிஞ்சுக்கிறது இன்னொன்னு வேணுமா டிபெண்ட் அஜானத்தையும் ஞானத்தையும் அறிவையும் அறியாமையும் ஏது அறிகிறதோ அதை அறிந்து கொள்வதற்கு வேறு அறிவு வேண்டுமா என்பது கேள்வி தேவையில்லையே அப்புறம் அதை அறியணும்னா இன்னொன்னு போகணும் முடிவே கிடையாது அப்புறம் கேட்பீங்க அதை போயிட்டே இருக்கணும் முடிவின்மைங்கிற பெரிய குற்றம் ஏற்படும் படிக்கிறதுலையும் சிந்திக்கிறதுலையும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் என்னால சொல்றார் ஸ்வப்பிரகாசம் அது வந்து பிரகாசம் அகங்காரம் என்ன பரதப்பிராசம் இரவன் ஒளி பெற்று இயங்குகிறது இவைகள் சூரியங்கிட்ட இருந்து ஏற்கனவே சூரியன் பரத பிரகாசம் அவங்க இருந்து இரவன் வாங்கிட்டு சந்திரன் ஒளிடுறான் பரதஹா பரதா பிரகாசம் இது வந்து விஐபி யாரு அக் பரத பிரகாசம் ஆத்மா பிரகாசங்களையெல்லாம் அறிவது எதுவோ அதுக்கா நான் தானே அறிகிறேன் பிரகாசத்தையெல்லாம் அன்னைக்கு தான் இந்த ஏகோ ஏகஸ்லோக பிரகரணம் சுயஞ்சோதி பிராமணம் எல்லாம் கோட் பண்ணேன் மிருகதாரண் கோபுருஷத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே இதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னா ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள விளக்கை ஏற்றி வச்சு ஏழு திரையை போட்டு இழு இழுத்து ஒரு ஒரு திரையாக வந்து அதெல்லாம் ஒரு சிம்பாலிக் அதை வந்து கருத்தை புரிய வைக்கிறதுக்கா அது வந்து ஏழு திற போட்டிருக்கும் ஒரு ஒரு திரைக்கு ஒரு ஒரு கலர் வேற அந்த திரையெல்லாம் அப்படி ஒன்று நீங்கும் அப்படியே நீங்கி நீங்கி நீங்கி நீங்கி தைப்பூசத்தன்னைக்கு ஆறு வேளை ஜோதி தரிசனம் வடலூரில் கிடைக்கிறது அப்படின்னு போறோம் எல்லாரும் இங்கிருந்து அவ்வளோ தூரம் போறாங்க இந்த சுயம்பிரகாஷம் இங்கேயே இருக்கு அந்த ஆத்ம பிரகாஷம் அதை அந்த ஜோதியை பார்க்குறவன் எவனோ அவன் தான் சுயஞ்சோதி இவ்வளோ தூரம் கோயம்புத்தூரில் இருந்தோ எங்கேருந்தோ மதுரையிலிருந்தோ திருநெல்வேலியிலிருந்தோ திருவனந்தபுரத்தில் இருந்தோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஏறி தைப்பூசத்துக்காக வேண்டி வடலூருக்கு போய் கஷ்டப்பட்டு அங்கே இருந்து அந்த ஏழு தர விளகிறதுக்காக காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து அதுக்கெல்லாம் ரொம்ப கியூ வேறு கூட்டம் வேறு கடைசியில் போனால் தொடரை தொடரை ஒரு ஒரு ஒன்று விலகி விலகி விலகி உள்ள அந்த ஆஹா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ரொம்ப நல்ல காரியம் தப்பே கிடையாது ஆனால் இது வந்து சுவாமிஜி இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நான் எழுபத்தைந்து வருடங்களாக தரிசித்து வருகிறேன் அவருடைய அருளால் நானும் என் குடும்பமும் சுற்றமும் சூழமும் சுகமாக இருந்து வருகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் அதுக்கு பேசப்படாது நீங்கள் அந்த அருட்பெருஞ்சோதியை பற்றிய மகிமை ஏதாவது சொல்லுங்களேன்னா புரியுறதில்ல நான் என்ன சொல்கிறேன்னு அதுக்காக நான் வந்து கேலி பண்ணலை கேலி பண்ணலை ஆனால் எழுபத்தஞ்சு வருஷமாக அதையே பார்த்துட்டு இருக்கார் அவர் ரொம்ப நல்ல காரியம்தான் முதல்ல போனது தனக்காகவும் பிறகு போகிறது மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் போனால் தப்பு இல்லை ஆனால் அதுதான் ஜோதினு கடைசி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாருன்னா அவருடைய அறியாமை என்னவென்று சொல்லுவது என்னவென்று சொல்லுவது சொல்ல முடியாது என்னென்னா இத்தனை வருஷமா பார்த்ததுக்கு ஒரு புண்ணியமாக இருந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே இத்தனை வருஷமா யாராவது சொல்லி தந்தாங்களா இல்லை தெரியல அந்த அருட்பெண் ஜோதி வேறு யாரும் இல்லை அந்த ஜோதியை போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறியே அந்த நீதான் அந்த ஜோதி நீயே தான் ஜோதி உனக்கு ஆதியமில்லை அந்தமும் இல்லை ஆதியும் அந்தமும் காணா அருட்பெருஞ்சோதி நீதான் அது அருட்பெருஞ்சோதி அகவல்னு உணர்வு நீங்க அதை படிச்சு பாருங்க முழுக்க முழுக்க வேதாந்தம் அருட்பெருஞ்சோதி அகவன் உணர்வுக்கு படிச்சு பாருங்க அருமையா வேதாந்த சாஸ்திர கருத்துக்க அப்படித்தான் சொல்லியிருக்காரு அவர் ஆனா அது எப்படி இப்படி ஆச்சு தெரியாது நமக்கு அது நம்ம வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் இந்த அளவில் நிறுத்திப்போம் அவர் முழுக்க முழுக்க வேதாந்தத்தை ரொம்ப தெளிவா சொல்றார் அந்த நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த தகவல் பாராயணம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த வார்த்தைகள் ஞாபகம் இல்லை நான் ரெண்டு மூணு தினம் பாராயணம் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகான கருத்துக்கள் சரி அப்போ ஸ்வப்பிரகாசம் நான் வந்து ஸ்வயம் பிரகாஷ எல்லா பிரகாஷா அப்பிரகாஷ அதாவது அஜ்ஞானத்தையும் சரி ஞானத்தையும் சரி ஞானம் ஈக்குவல் டு பிரகாஷ் அக்ஞானம் ஈசிக்வல் டு இருள்வல் டுள் அன்றைக்கே நான் சொல்லிருக்கேன் ஏன் பிரகாசம் சொல்றாங்கன்னா பிரகாசத்தினால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனால அறிவும் பிரகாசம் தான் பிரகாசத்தையே தெரிஞ்சுக்கிறோம் அதனால அது பிரகாசத்தையும் பிரகாசிக்க செய்கின்ற பிரகாசம் ஆகவே அது ஸ்வயம் ஜோதி மற்றதெல்லாம் இதனால் பிரகாசிக்கப்படுவதால் அது பரத பிரகாசம் மும் அஜானமும்ரதப்பிரகாசம் ஞானமும் அஜானமும் பரத பிரகாசம் ஆத்மா ஸ்வரூப ஜ்யானம் ஸ்வயம் பிரகாசம் விற்பிஜானம் பரதப்பிரகாசம் விறத்தி அஜ்ஞானம் பரத பிரகாசம் ஸ்வயம் ஸ்வரூப ஜானம் ஸ்வயம் பிரகாசம் வேதாந்தம் கொஞ்சம் நல்ல பரிச்சயம் இருந்தால் இந்த பதம் ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடுவோம் கடினம் இல்லை அந்த ஆத்மானம் அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபமாகிய அதனை அப்பிரகாஷ் அஜ்ஞானமானது அக்ஞானம்னா என்ன இந்த இருள் அக்ஞானம் மாத்திரம் இருள் இந்த உலகம் இந்த மனம் இந்த புத்தி இந்த உடம்பு இந்த உலகம் கதம் எப்படி டச் பண்ண முடியாத இம்பாசிபிள் வந்து பாம்பு வந்து கயிறை டச் பண்ணுது அப்படின்னு சொன்ன உண்மையா இந்த திருஷ்டாந்தத்துல பாம்பு வந்து கயிற முக்காலத்துலயும் டச் பண்ணலை நாம தான் அறியாமையினால பாம்பை கற்பிச்சோம் அதே மாதிரி கதம் ஸ்பிருஷேத் முடியவே முடியாது அப்போ ஷோகத்தினுடைய பொருள் என்ன எந்த ஒளியின் நிமித்தத்தால் நான் விளங்கவில்லை என்ற சொல்லானது கூறப்படுகிறதோ அந்த சொல்லை விளக்குகின்ற ஸ்வயம் பிரகாசமான ஆத்மாவை அறியாமை என்னும் இருளானது அல்லது உலகங்களானது எப்படி மறைக்க முடியும் எப்படி தொட முடியும் எப்படி அணுக முடியும் எப்படி பாதிக்க முடியும் நிகழாது என்பது கருத்து சரி ஆனா இப்படி ஏன் தெரியுது அப்பன்னா நீங்க சொல்றீங்க சரி இல்லே இல்லே இல்லைங்கிறீங்க கண்ணு முன்னாடியே உட்காந்துட்டு சாலிடா நீங்களும் உட்காந்துருக்கீங்க நாங்களும் உட்காந்துருக்கோம் நம்ம வந்து கண் உட்காந்துக்கிட்டு நீங்களும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து கூட்டின்னு வந்து எல்லாம் பண்ணி இங்க வந்து உட்காந்து வச்சுக்கிண்டு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே மாய மாய இப்படியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்பன்னா ஏன் தெரியுது இப்போ கேள்வி தெரியுதே தெரிஞ்சாலும் அது பொய் அதான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பொய் ஏன்னு தெரியுது அப்படின்னா பொய்யேன்னு தெரியுதுன்னு கேட்க பொய்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை நீ கணக்குலயே எடுத்துக்க கூடாது அது இப்படி கணக்குல எடுத்துக்காம இருக்க முடியும் அப்படின்னா நீ ரொம்ப கேட்டு அதுக்குள்ளேயே இருக்கும் அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும் நீ உனக்கு வந்து நீ என்ன கேட்கிற எங்கிட்ட வந்து துக்கம் நிவர்த்தி ஆகணுங்கிற துக்கம் நிவர்த்தி ஆகறதுக்கு அதுக்குள்ளேயே எந்த வழியும் கிடையாது அதை விட்டு வந்தாதான் வழி அதுக்குள்ளேயே எந்த வழியும் கிடையவே கிடையாது நடுவில் நடுவில்ும்ரிபூர்ண நிவர்த்தி பெயில் என்ன தெரியுமோ பழைய படியும் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் இல்லாட்டி கையெழுத்து போட சொல்லுவான் நீ வந்து இந்த மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி கையெழுத்து போடும்பான் இல்லையா அது மாதிரி நம்மளும் போட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி என்னத்துக்குது அதுக்கு மேலே பரிபூரணமாக நான் நிரபராதி நான் எந்த விதமான குற்றமும் செய்யல அப்படின்னு சொல்லி பூர்ணமாக விடுதலை பெற அதுக்கு தான் சொல்கிறார் அதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப அது ஏன் வந்தது ஏன் வந்ததுன்னு நீ ரொம்ப ஏன் வந்ததுன்னு கேட்ட நீ போயிட்டு வா அவ்வளோதான் இது அதாவது இந்த ஒரு நிலைக்கு மேலே பதில் கிடையாது இதை நீ வந்து பதில் கிடையாதுங்கிறத அழகாக நாங்கள் சொல்கிறோம் அது நீ ஏற்றுக்கத்தான் வாடும் இதுக்குள்ளேயே இருந்துட்டு இதில் எல்லாத்தையும் நீ சரி பண்ண நினச்சா நடக்க போகிற காரியம் இல்லை அது அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகம் வருது பாருங்கள் அப்போனா ஏன் வருதுன்னு கேட்கறே இல்லை அது வந்து விசாரிக்காத வரைக்கும் தெரியும் பாது விசாரிச்சதுக்கு பிறகு அதெல்லாம் ஒன்னும் இருந்தும் இல்லாததுக்கு சமானம் இருந்தும் இல்லாததற்கு சமானம் இருக்கு ஆனா இல்லை டிரான்சாக்சன் லெவல்ல வியாவகாரிக திருஷ்டில இருக்கு பாரமார்த்திக திருஷ்டியில இல்ல வியாபக திருஷ்டியில மூணு காலத்திலயும் இல்லை வியாஹாரிக திருஷ்டியில் ஒரு காலத்தில் இருக்கு இது உலகம் வாழ்க்கை எல்லாமே பாரமார்த்திக திருஷ்டியில் மூன்று காலத்திலும் இல்லை வியாவகாரிக திருஷ்டியில் ஒரு காலத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் ஸ்லோகம் படிக்கலாம் விசாராபாவஜீவன யிதா தோப்பியன அவசியாயஷா காஷேர்க்கோதய அப்படியானால் இந்த அறியாமையும் உலகமும் ஏன் தானையா வந்தது அப்படின்னா அது வந்து அனிர்வச்சனீயம் அனிர்வச்சனியம்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுப்பா வந்து விட்டது ஆனால் நமக்கு இப்போ ஒரே வழி அதை நீக்கிறதுக்கு தான் வழி இருக்கே தவிர அது எப்படி வந்ததுன்னு நம்மளால் விளக்கவே முடியாது கைவல்ல நவநியத்தில் அழகாக இருக்கும் மாயை என்பது என்ன உடையர் யார் ஏன் வந்தது வருவானேன் பிரம்மமும் மாயையும் ஒன்றா வேறா ஒன்று என்றால் பிரம்மம் என்றும் மாயை என்றும் ஏன் குறிப்பிடுவான் ஏன் வேறு என்றால் இரண்டு உள்பொருள் ஆகிவிடுமே அத்வைத்தம் பொழுந்தாது எப்படி இதை விளக்கப் போகிறீர்கள் குருநாதா அப்படின்பா அவர் சொல்லுவார் அதுக்கு நிறைய பாட்டு நல்லா சொல்லி இது வந்து இருக்கிற வரைக்கும் மாயங்கிறது விசாரிக்காத வரைக்கும் இருக்கும்பா மறைக்க வல்லார்கு மாயை மறைய யாருக்கு மறைக்க முடியுமோ இந்த மாயையை நீக்கிறதுக்கு யாரால முடியுமோ அவர்களுக்கு காயமும் இல்லை கருத்து இல்லை தானே அப்படியே காத்தா போயிடுவான்னு அர்த்தம் இல்லை காயமும் இல்லை கருத்தில் தானேன்னு உடனே ஓஹோ அப்படியே அந்த ஞானம் வந்த உடனே உடம்பே இருக்காது அப்படியே காத்தா போயிடுவாங்க இல்லாட்டி ஜோதியா போயிடுவார் எங்கயோ போயிடுவார் அப்படிலாம் இல்லை கருத்தும் காயமும் மாய தோற்றமாகிவிடும் மாஜை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாஜை மறைய வெளிப்படும் பொருள் மாஜை மறைய மறைக்க வல்லார்கள் இல்லை கருத்து இல்லை அது ரொம்ப அழகா சொல்றார் இவர் ததாபி ததாபி உண்மை இவ்வாறு இருந்தாலும் கூட அப்படியானாலும் கூட என்னர்த்தம் அப்பிரகாசிய மாஜை அதனால் உண்டாகிய சம்சாரம் என்ன வேணாலும் போட்டுங்க ஆனா இங்க அப்பிரகாசல் அஜ்ஞானம் ஆர் மாயா அதுல இருந்து உண்டானதானே அது ஒரு காரியம் அஜான காரியம் தானே சம்சாரம் அஜான காரியம் சம்சாரம் மாயை காரியம் சம்சாரம் அவ்வளவுதான் அதத்தான் அவர் சொல்லுற ஏஷா கோபி ஆபாதி சிதாகாஷே என்னன்னு அர்த்தம் இந்த சைத்தன்யமாகிய ஆகாசத்தில் தெரியத்தான் செய்கிறது எது வரைக்கும் என்கொயரி பண்ணாத வரைக்கும் என்கொயரி பண்ணாத வரைக்கும் ங்கிற சூரிய உதிக்காத வரைக்கும் இது இருக்கத்தான் பார்க்கு இருக்குத்தான் இருக்குன்னா என்ன அர்த்தம் உன்னோட பேச்சுக்கு நீ அனுபவிக்கிறதுனால நான் ஒத்துக்கிற அனுபவத்தை நான் மறுக்க முடியுமா பிரத்யட்சமாக இருக்கிற அனுபவத்தை நான் மறுக்க முடியுமா மறுக்க முடியாது ஆனால் அதே சமயம் பிரத்யக்ஷத்தை உண்மையிலும் ஒத்துக்க முடியாது மறுக்க முடியாது ஒத்துக்க முடியாது அழகாக இருக்குது பாருங்க நான் வந்து மறுக்கலை ஏன்னா உனக்கு அனுபவமாக இருக்குது எனக்கும் அனுபவமாக இருக்குது நான் மறுக்கலை ஆனா அனுபவமா இருக்குங்கிறதுக்காக உண்மை ஒத்துக்கிறது காணலேன்னு அனுபவமா தான் இருக்கு உண்மை ஒத்துக்கிறது சூரியன் மறையறாங்க அனுபவமா தான் இருக்கு உண்மையை இருக்கு அனுபவமா இருக்கு அனுபவமா இருக்குங்கிறதுனால ஏற்றுக்கணும்னு அர்த்தம் இல்லை அனுபவம் இருக்கிறது ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா அனுபவத்தை உண்மை என்று ஒத்துக்கொள்ளணுமான்னு கேட்டால் முடியாது உள்ளோம் அதனாலதான் கிருஷ்ண சொன்னார் ஆத்மனாதி தரம் அர்ஜுனா இந்த அஜான் ஞானேன தத்து அஜானேனத்து தது அஜானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மன ஆத்மன்கிறது ரொம்ப முக்கியங்க எவர் தன்னுடைய அஜானத்தை ஞானத்தால் நீக்கிவிட்டார்களோ அதற்கு பிறகு சூரிய ஒளியில் இந்த உலகம் எவ்வாறு நன்கு விளங்குகிறதோ அது போன்று இந்த உண்மை விளங்கும் தேசாம் ஆதித்யவது ஞானம் சூரியனை போன்று ஞானம் தது பரம் பிரகாசது அந்த மேலான உண்மையை அது ஒளிர்விக்கிறது என்று சொல்லுகிறார் கிருஷ்ணர் பதினாறாவது ஸ்லோகம் அஞ்சாவது அத்தியாயம் அப்படின்னு நினைக்கிறேன் அஞ்சாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகம் தான் நினைக்கிறேன் விசாரிச்சு பார்த்தா விசாரித்து பார்த்தால் போய்விடுகிறது மேலும் விளக்கம் நாளை காண்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ் பூர்ணமா தாஜப்பூர்ணமேவிஷேரி ஓ